பாடம் முன்னூற்றி இரண்டு இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது கண்ணத்தில் அறைந்து கொள்வது சட்டையை கிழித்துக் கொள்வது முடியை பிடுங்குவது தலையை சிறைப்பது நாசமாகட்டும் போன்ற வார்த்தைகளால் பிரார்த்திப்பது கூடாதா